சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நாற்பத்தி ரெண்டுலேருந்து அந்த நாற்பத்தஞ்சு ஆறாவது அத்தியாயத்தில் அர்த்தம் சொல்லணும் மறுபடியும் உத்தவர் உபதேசத்தை வந்து புரியிறதுக்காக மறுபடியும் அடியன் சமர்ப்பணம் பண்ணுறதுங்க கிருஷ்ணபவன் உங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம் குழந்தை இல்லை உங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம் குழந்தை நினைக்காதீங்க எல்லாருக்குமே அவர் ஆத்மாவா இருக்கார் அப்பாவா இருக்கார் அம்மாவா இருக்கார் பிள்ளையா இருக்கார் ஈஸ்வரனா இருக்கார் இந்த கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் உங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம் தான் புத்திரன் நினைக்காதீங்க ஏன்னா எல்லாருக்கும் அவர் தான் ஆத்மா அந்தராத்மாவாக இருக்கார் சாட்சியாக இருக்கார் தாப்பனாராக இருக்கார் தாயாக இருக்கார் பிள்ளையாக இருக்கார் ஈஸ்வரனாக பக்தி செலுத்தி கூட பிரகாரம் பார்க்கப்பட்டதும் காணப்பட்டதும் கேட்கப்பட்டதும் என்ன காதால் கேட்கப்பட்டதும் எது ஏற்பட்டதும் உண்டானதும் எது இப்போ உண்டாவதும் உண்டாக போகிறதும் ஸ்தாஸ்டும் அசையாமல் இருக்கிறதும் ஜிடமாக இருக்கிறதும் சரிஷ்டும் அசையக்கூடியதும் அதாவது ஸ்தாவர ஜங்கமங்களும் பெருசாக இருக்கக்கூடியதும் சின்னதாக இருக்கக்கூடியதும் எந்தெந்த வஸ்துக்கள் பார்க்குறியோ கிருஷ்ணனை தவிர உண்மையாக வாத்தியம் நீர்வச்சனம் செய்யக்கிறதா ஒன்றுமே இல்லை எல்லாமே கிருஷ்ணன் தான் அதுதான் சத்யஸ்வரூபியான் அவன் தான் எல்லாம் இந்த சத்யஸ்வரூப்ன்னு சொல்கிறது தான் பர ஆத்மாவை குடிக்கிறது பரமாத்மாவை குடிக்கிறது பிரம்மத்தை குடிக்கிறது பரமார்த்த பூதாக அதுதான் சத்யஸ்வரூபம் எல்லாமா இருப்பது அவரே அதுதான் இந்த ரொம்ப சுருக்கமாக ஒரு ஃபார்முலாவாக சொன்னது வைஷ்ணவ பாஷையில் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனு உண்ணும் சோறு பசி போகிறதுக்காக பருகும் நீரும் தாகம் போகிறதுக்காக தின்னும் வெற்றிலையும் போக வெற்றிலை போக வஸ்து அப்படின்னு எதை என்னன்னா உசுரோடு இருப்பதற்காகவும் நீ உன்னுடைய ஆக்டிவிட்டி இந்த உலகத்தில் நடப்பதற்காக அது ஆக்சிஜன் வென்றுக்கேன் அந்த டிசார்வ்ட் ஆக்சிஜன் வாட்டரில் இருக்கேன் அது ஹெல்ப் பண்ணுறது அதுவும் போக அனுபவங்கள் அது இந்திரியங்கள் மூலம் அனுபவிக்கிறேன் அப்படி பார்க்கக்கூடிய எல்லாமே எல்லாமே எல்லாம் கண்ணனே அதுதான் சொல்கிறது அப்போ ராஜனே இப்படி நந்தகோபுரம் அப்ப நாற்பத்தி மூணு வரைக்கும் இப்படி அந்த கோபுரம் கிருஷ்ண பக்தனான உத்தவரும் பேசிட்டு இருக்கிற போதே ராத்திரி கழிந்தது அப்போ ராத்திரி முழுக்க அவர் பேசிட்டு இருக்கார் சாயந்தரம் வந்தார சாயந்தரம் வந்தார சாயந்தரம் வந்தப்புறம் வந்து சாப்பிட்டாரா சாப்பிட்டப்புறம் இது பண்ணார கொஞ்சம் விசிராந்தி எடுத்தாரா பாரசம்பாகனம் பண்ணப்புறம் குதலை பிரச்சனை விசாரித்தாரா நந்தகோபர் அதுக்கப்புறம் அவர்கள் வந்து பல அவருடைய மனசு அப்படியே கொட்டினார்களா அந்த யசோதா பாவம் அப்படியே அழுதுகிட்டே இருந்தாளா அப்போ இவங்களை சமாதானம் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் இல்லையா ராத்திரி முழுக்க இப்போ பேச்சுருந்தது அப்போது கண்ணனை பற்றியே பேச்சு இருந்தது அவ்வளோதான் அப்போது கோபியர்கள் எழுந்து இப்போ அடியான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் பேசுகிறேன் சொல்கிறேன்னா இதுவும் ஒரு விதமான பூஜை ஒரு விதமான பூஜை தான் ஒரு விதமான பாராயணம் தான் இதுவும் ஒரு விதமான பக்தி தான் இதுவும் ஒரு விதமான ஆராதனை தான் அப்போது கோபியர்கள் வந்து எழுந்தே கால அதாவது விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இப்போ எழுந்தே விளக்குகள்லாம் ஏற்றி தீபங்கள் ஏற்றி வாஸ்து பூஜை பண்ணி தயிர் கடைந்தார்கள் அதுதான் அவருடைய தொழில் தயிர் கடைந்தார்கள் அப்போ தயிர் கடையக்கூடிய அந்த இந்த இதற்கே அது ரொம்ப வசதியான வச்சுக்கணும் அங்கே வந்து ஆக்டிவிட்டி மாற்றம் எப்பொழுது வந்து கர்மணியவரிகாரத்தை மாப்பிள்ள எடுக்க ராஜனா மா பர்ம கர்மபல ஹேதுபூர் மாதே சுங்கோஸ்து அக்கர்மணி பகவத்கீதையில் சாதிப்பான்னு கரணம் கரம் அது ரொம்ப அவஸ்தியான விஷயம் இது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் கர்மணியவரிகாரத்தை மாப்பல எடுக்கிற ராஜன நீ கர்மா பண்ணுறதும் உன்னுடைய ஒரு க இது இருக்க ரைட்டு வந்து பாகவத ரெக்கார்ட் பண்ணோம் அனுப்பணும் தினம் அனுப்பணும் இது வந்து அடியனுடைய ரைட்டு செய்யணும் அது நல்லதாக இருக்கா குட் பேட் அக்லியா இது அக்லேஸ்ட்டா இதை ஒரா இல்லை ஏதோ இருக்கா அது எப்படியோ ஈஸ்வர கிருப்பையில் எப்படி இருக்கோ அதுரை அது நீங்கள் கேட்குறதோ கேட்காத நீங்கள் கேட்குன்னு அப்படின்னு நான் கம்பல் முதல்ல சொல்ல போது சொல்லுவேன் அப்புறம் சில பேர் விட்டு போய்ட்டாருங்க அப்புறம் நான் மறுபடியும் ஒன்றும் சொல்லுதில்லை ஏன்னா அவளை அவரவர்களுக்கு கொடுத்தாச்சு ஏற்றுக்கொள்ளலைன்னா அவர்களுடைய அவர்களுடைய வாசன அவசேஷம் என்ன கிருப்பை இருக்கோ அப்படின்னு அப்போது தைய அதனால் ஒரு ரெகுலராக நடக்கக்கூடிய வேலைகள் அந்த கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் நடக்கிறது எல்லா வேலையும் நடக்கிறது மைனஸ் ஒன்றே ஒன்றும் கிருஷ்ணனுடைய பிரசன்ஸ் இல்லை அதாவது அந்த இந்த ப்ரசன்ஸ் இல்லை பிரத்யமான ப்ரசன்ஸ் கிடையாது பிரத்யமானமான பிரசன்ஸ் இல்லை பரோட்சமான பிரசன்ஸ் அவருடைய மனசில் இருக்குது பிரத்யமான பிரசன்ஸை இருக்குது அப்படின்னா நேராக கண்ணன் வந்து அவர்கள் கண்ணில் இதை அவருடைய அவயவத்தோடு இதோட கண்களை காமிப்பது அங்கே இருக்கிறது அவரோடு இருக்கிறது அவர்கள் இருக்கான் கண்ணன் ஏன்னா ஏற்கனவே பதினோரு வருஷம் லீலில் பண்ணது எல்லாம் அதையே பாடிருக்கார் அப்படி தயிர் கடையக்கூடிய அதனால் ஆக்டிவிட்டி பாயிண்டே இருக்குது ஒரு வருத்தம் ஒரு விரக பக்தி விரக சோகம் இருக்குது அதை விட ஆக்டிவிட்டி எப்பவும் உண்டுக்கு அப்போ தயிர் கிடையக்கூடிய கயிர்களை கையில் இழுத்து அதில் வந்து அந்த வளையல்லாம் போட்டுருக்காரளா அது சத்தம் சத்தம் பண்ணுது அது அப்புறம் இடுப்பு பிரதேசம் அசையா அவருடைய சரீரம் முழுக்க அசையாக இதில் சரீரத்தில் போட்டுக்கிற ஆபரணங்கள்லாம் சத்தம் போடும் குண்டலங்கள் பிரகாசிக்கக்கூடிய அந்த கபோலங்கள் அப்படியே பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள் இல்லையா அந்த குண்டலங்கள் பிரகாசிக்கிறது அந்த கண்ணாத் பிரதேசத்தில் குண்டாவில் இருப்பார்கள் அப்படின்னு செவந்த குங்குமம் மாதிரி இதுவும் இருக்கும் சவந்த குங்குமத்தை கொண்டவர்கள் நெற்றியில காஷ்மீரை குங்குமம் சொல்லுவார் தீக்ஷர் இது மாதிரி காஷ்மீரை குங்குமம் வச்சுருக்கார்கள் சரீரமும் அவர்களுக்கு வந்து பிரகாசமான சரீரம் அப்படி இந்த கோபிகள்னால் தீபங்களால் பிரகாசிக்கக்கூடிய ரத்தங்கள் மாதிரி விசேஷமாக அவர்கள் காட்சி அளித்தார்கள் அப்படி தாமரக்கண்ணனை பார்த்தீங்க அரவிந்தலோச்சனா அந்த தாமரையே க கண்ணாக கொண்டவன் தாமரை மாதிரியே இருக்கவனுடைய நீண்ட விகசித்த அழகான கண்கள் அவனை பற்றியே உறக்க பாடுகின்றார்கள் கோபத்திகள் ஒத்தராவது கண்ணனை தவறு வேற ஒன்று பாடு அப்போ ஜெய்தி தேதி கம் கிருஷ்ணா ஜென்மனா ஸ்ரீத இந்திரா கிருஷ்ணா சத்வத்திரி அதுதான் பாட்டு அப்போ உறக்க பாடக்கூடிய கோபத்திகளுடைய சப்தமானது தயிர கடையதாக சப்தத்தோட கலந்து சொர்க்கலோகத்து வரைக்கும் அது வியாபித்திருக்கு அப்போ எப்படின்னா அர்த்தம் இவர்கள் வந்து பிரகாசமாக தேஜஸ்தோடு அவர் பிரகாசிக்கக்கூடிய அவர்களுடைய சரீர ஆபரணங்களும் அவர்களுடைய அந்த இது வளையல்களும் சத்தம் போட்டு அந்த தயிர் கடையக்கூடிய கடையிறதால் ஏற்படக்கூடிய சப்தம் வெண்ண கடைஞ்சு எடுக்கிறார்கள் அதனால் ஏற்படிய சப்தம் இவர்கள் வந்து கண்டனை குறித்து பாடக்கூடிய சப்தம் ரெண்டும் ச சேர்ந்து சொர்க்கலோகம் வரைக்கும் அப்படி போகிறதும் அப்படின்னா அப்படின்னு நடத்தோம் அவ்வளவு தூரம் விடாமல் அந்த கர்மணிய வரிகாரத்தை அவருடைய இது மாடு மேய்ப்பது பால் கறப்பது பால் ஒரு குத்துல தயிரை கடைவது வெண்ணெய் எடுப்பது கிருஷ்ணார்புடன் சொல்கிறது க வெண்ணை விற்கிறது மறுபடியும் வருது கண்ணனை பற்றியே நடிச்சு அதான் அவர் சொன்னார்கள் கோவிந்த தாமோதரமாகவேதினே கிரேரு காமான் கிழகோ பகன்யா முராரி பாதார்பித சித்தவருத்தி முகாதோசி தாமோ கோவிந்த தாமோதரமாக அப்படி பாடுகிறார்கள் அதுதான் சொன்னால் அந்த லீலாசுகரான பிலுவங்கள அப்படி சொர்கலோகத்தை வியாபிக்கிறது இந்த சப்தத்தால திக்குகள்ல அமங்கலமானது வார்த்தைகள்லாம் அமங்கலம் போர்க்கப்படுகிறது அமங்கலம் போக்கப்படுகிறது அப்படி விவரமா பார்ப்போம் அவர் வந்து அவர் சொன்ன விட்ட இடத்துல இருந்தே பார்ப்போம் உத்தவர் சொன்னத சொல்லும் புத்தவர் வந்து கடைசியாக சொன்னது அந்த நாற்பது ஸ்லோகத்தில் சொன்னார் அதுக்கப்புறம் சொன்னார் அவர் அது என்னன்னா முப்பது தம்பது நிர்குணமான அந்த பரமாத்மா சத்தம சத்தமசங்கு குணம் ஏற்றுக்கொண்டால் கீடையை கடந்தது கீடை அதாவது லீலைகள்லாம் கடந்தவனாக இருந்தாலும் விளையாட்டு செய்து கொண்டு கீழித்துக்கொண்டு குணங்களை ஏற்றுக்கொண்டு சிறித்திரை சம்ஹாரம் எல்லாம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து குழந்தைகளோடு விளையாடுற போதும் அல்லது பித்தம் ஒத்த இருக்க பித்த வியாதி இருக்குது அதனால் இருக்கிற போதும் அப்படியே தலை சுத்தரால இருக்குது இல்லையா அப்போது அந்த திருஷ்டியால் பூமியும் அப்படியே சுற்றாப்புல இருக்குது இது நமக்கு தெரிஞ்சதே தட்டாமலை சுற்றுறது தட்டாமலை சுற்றுகிற குழந்தைகளும் சேர்த்து சுற்றினா அப்படியே பூமி அப்படியே தலை சுற்று தலை கருகிறனு சுற்றாப்புழுக்கும் பூமி சுத்தராப்பிழக்கும் பிபி காரம்லாம் மண்ணாதிங்க சுத்திராப்பளுக்கும் அப்படி தான் இந்த சித்தமானது கர்த்தாவாக இருக்கிற போது சித்தம் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு இதோட அந்த உபாதியோடு இருக்கிற போது அந்த சித்தத்தில் இந்த அகம்புத்தி நாங்கிற புத்தி ஏற்பட்டதுனால ஆத்மாவும் கர்த்தாங்கிற மாதிரி காணப்படுகிறது பகவானும் அப்பகவானாக இருக்கக்கூடிய அந்த ஹரி நாராயண் வாசுதேவன் கிருஷ்ணன் உங்களுக்கு மாத்திரம் ஆத்மா இல்லை ஏன்னா எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கான் எல்லாருக்கும் ஆத்மாவாகவும் பிதாவாகவும் மாதாவாகவும் ஈஸ்வரனாக இருக்கான் நேரில் பார்க்கப்பட்டதும் காதாவில் போன காலத்தில் சென்ற காலத்தில் பாஸ்தாக இருந்தது நீழ்காலத்தில் ப்ரசெண்ட்டில் இருக்கிறது இனி வரப்போகிறது ஃப்யூச்சரில் இருக்க போகிறது ஸ்தாவரமாக இருக்கிறது அதாவது அசையக்கூடியது அசையாதது பெருசாக இருக்கிறது சின்னமாக இருக்கிறது அல்பமாக இருக்குது எல்லா வஸ்துமே அச்சுதனான அந்த வேறுபட்டதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது வேறுபட்டதில் அவன் எல்லா அந்த கிருஷ்ணன்னா உண்மையில் இருக்கக்கூடிய வத்துவாக இருக்கணும் உண்மையில் சத்தியமான ஒத்து கிருஷ்ணன் ஒன்று தான் மற்றதெல்லாம் ஒரு திருஷ்டி தான் அப்படி நந்தகோபர் கிருஷ்ண பக்தரான உத்தவரும் இப்படி பேசிட்டு இருக்கிற போது ராத்திரி ராத்திரி பொழுதும் போயிடுச்சு அப்படின்னார் இங்கே பார்ப்போம் இங்கே எப்படி சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படி உங்கள் ரெண்டு பேருக்கு மாத்திரம் இவர் வந்து புத்திரன் இல்லை பகவான் ஹரி நாராயணன் வாசுதேவன் எல்லாருக்கும் இவர் தான் புத்திரனா இருக்கார் இல்லை புத்திரனா இருக்குது அவர் எல்லா இருக்கார் ஆத்மாவா இருக்கார் தாப்பனாரா இருக்கார் தாயா இருக்கார் ஈஸ்வரனா இருக்கார் எல்லாவதையும் இருக்கார் பார்த்தது கேட்டது நடக்கிறது நடந்தது நடக்கிறது நடக்க போறது அசையாதது அசைவது ஸ்தாவரம் ஜங்கமம் பெருசு சின்னது அவ பிரத்து அணு எல்லா உண்மையிலே கிருஷ்ணனை தவற வேறு ஒன்றும் இல்லை அதான் இங்க எங்க பார்க்கலாம் அந்த நம்ம பிரம்மமோகன லீலையில பிரம்மம மோகன லீலையில் ரொம்ப அழகாக பிரம்மா சத்தியாக ரொம்ப நீளமான ஒரு உபதேசம் பண்ணார அது ஸ்துதி பண்ணார் ஸ்துதி பண்ணார் ஸ்துதி பண்ணார அதுக்கப்புறம் பரீட்சை கேள்வி கேட்டும் பதில் சொன்னாரா வேதாந்தத்தை சொன்னார் அவர் அந்த பதினாலாவது அத்தியாயத்தில் அதில் தான் பார்த்தா தெரியும் கடைசியில் சொல்கிறார் கிருஷ்ணமே நம்ம வீகித்வம் ஆத்மா நம்ம கீழாத்மனாம் ஜெகத்கீதாய சோப்பியற்ற தேகி பாபாதி மாயையா இது பதினாலாவது அத்தியாயத்தில் அந்த சுக்க பிரம்மரிஷிகள் ராஜாவுக்கு இப்படிப்பட்ட பிரேமை எப்படியா வந்தது சொல்லுங்கோ அப்படின்னா சொல்கிறாரு கிருஷ்ணமே நம்ம வீகித்தோம் ஆத்மா நமக்கில ஆத்மானாம் ஜகத்கீதா சோப்பியத்தில் தேகி வாபாதி மாய சொல்லிட்டு வஸ்துதோ ஜானதாம் அத்திர கிருஷ்ணம் ஸ்தாஸ்து சரிஷ்டுஜ பகவத் ரூபமைக்கிறம் நான் வஸ்திக கிஞ்சன் இதான் சொன்னார் வஸ்துத்தோ ஜனதா மத்த கிருஷ்ணம் ஸ்தாஸ்னு சரிஷ்டுதம் பகவத் ரூபமைக்கிறோம் நானே பஸ்துக்கின்றேன் அத்தேதான் இங்கே சொல்லப்படுது திருஷ்டம் சுத்தம் பூத பவத்து பவிஷ்தாஸ் சரிஷ்டு முகதற்பகம் வினா அச்சுதாரு வஸ்து பராம் நவாக்கியம் சைவ சர்வம் பரமார்த்த பூதா அது சொன்னது இதுதான் அது அதுதான் இது அது வந்து அந்த பிரகதாரண்ய உபரிஷத்தில் இருந்துக்கூடிய விஷயத்தை அது சொன்னார் சுகபிரமிகன் அந்த பரீட்சத்துக்கு சொன்னார் இங்க உத்தவர் வந்து ஞானி சொல்லிட்டேன் ஏற்கனவே அவர்கிட்ட ப்கஸ்பதியோட சிஷ்யராஜன் அவர் ஞானி அவர் நந்தகோபுர் சொல்றார் நந்தகோபர் அவருடைய வாத்தல்ய பக்தியில் சக்தியா இருக்கிறவர் சொன்னார் அவர் இப்படி நந்தகோபரும் கிருஷ்ணனும் உத்தவரும் பேசிட்டு இருக்கிற போது ராத்திரி கடிந்தது இப்படியே இருக்கால் கோபிகள்லாம் எழுந்துட்டார் தீபங்களை ஏற்றுகிறார்கள் வாசல் படிகளை வாசல் கடி வடி இருக்கும் இல்லையா அந்த அந்த முகத்வார வாசல் படி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் கிட்டும் வாஸ்து தேவத்தையை வணங்கினார் வாஸ்து தேவத வாஸ்து தேவத்தையே வணங்குறாங்க அப்புறம் தயிர் கடையா தொடங்குகிறார்கள் கடையிற போது கயிர் தடைய கைகளை வந்து மாற்றி மாற்றி படுவார்கள் இல்லையா பெரிய பானையில் தயிரை தயிர் இருக்கும் அதில் வந்து பெரிய ஒரு மத்தை வச்சு கடைவார்கள் உடுப்பி கிருஷ்ணன் வந்து கையில் என்ன வச்சுருந்த பாருமா மத்து தான் வச்சிருந்துருக்காங்க உடுப்பி கிருஷ்ணனை ரீசெண்டாக கூட பார்த்துருக்கோம் சுங்கேரியில் ஒரு பாராயணம் தேவி பாவகம் பாராயணம் பண்ணோம் அடி என்ன பண்ணால் அவங்களை ராமாயணம் வந்துருங்க திரும்ப பிறகு கிருஷ்ண உடுப்பி கிருஷ்ணன் தரிசனம் பண்ணி தான் வந்தது அந்த கிருஷ்ணன் என்ன வச்சுருக்கான் கையில் மத்து வச்சுருக்கான் மத்து அப்படிப்பட்ட மத்து அந்த மத்தை வச்சு கடையிறார்கள் பழா இருக்கும் கனக கிண்டின்னு பேர் கனகதாசருக்காக இந்த எப்படி மாத்திருபுதேஸ்வரனை பற்றினாடியு வந்து அந்த சிவகம் இதில் சொல்கிறேனோ சிவபுராணத்தை சொல்கிறேனோ அவர் வந்து கிழக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து திரும்பிட்டார் அது மாதிரி கனகதாசருக்காக கனகரை கிண்டின்னு அந்த கனகதாசருக்காக ஒரு ஜன்னல் கா இராப்பில் இருக்கும் அது திரும்பிட்டார் திரும்பி கனகதாசருக்கு வந்து அந்த பண்ணி திருஷ்டி கொடுத்தார் அவர் அதில் கையில் மத்து வச்சுருக்கான் அப்படியும் மத்து கடையிறத போது கையில் வளையல்கள்லாம் இருக்கு அதில் ரத்னங்களில் வந்து இவர்கள் ஏற்றி வச்ச தீபம் அப்படியே பிரகாசிக்கிற டால் அடிக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த வளையர்களாக ஏற்படிய சப்தம் அது வந்து அந்த ரத்னங்களில் இருக்கக்கூடிய தீப்பை ஒளிப்பட்டு எப்படி டால் அடித்து திருப்பி அடிக்கிறது இடுப்பு அசைகிறது அவருடைய சரீரங்கள்லாம் அசைகிறது உடம்பில் வந்து அந்த நிறையா ஆரங்கள் அதாவது ஆபரணங்கள் எழுந்திருக்கு அதெல்லாம் அசைகிறது குண்டலங்கள் வந்து அப்படியே குலுங்கிறது இதெல்லாம் அசைகிற போது சரீரம் முழுக்க வே இதாக இரு போது அப்படியே அசைகிறது இல்லையா அதனால் ஏற்படக்கூடிய சப்தம் அதனுடைய அழகு தீபம் தீபத்தால் திரு திருப்பி பிரகாசிக்கு ரிஃப்ளெக்டான ஒளி பிரகாசம் அவருடைய கன்னத்தினுடைய சிகப்பு நெத்தி குங்குமத்தில் வந்து சிகப்பு அழகாக இருக்குது ம் குமம் காஷ்மீரை குங்குமம் வச்சிருந்துக்கார்கள் இப்படி அவர்கள் கோபிகைகளுடைய முகத்தை வந்து அழகாக செய்கின்றது அவர்கள் என்ன பண்ணார்கள் தாமரைக்கண்ணனான கிருஷ்ணனை பற்றியும் பாடிண்டேற்கார்கள் அப்படி கோகுரத்தை ஸ்திரீகள்னா குரல் வந்து அந்த கண்ணனை பற்றி பாடக்கூடிய பாட்டு சங்கீதமும் அந்த தயிர் கடையிறதால் ஏற்படக்கூடிய சப்தமும் சேர்ந்து ஆகாசம் வரைக்கும் எட்டி இருக்குது அதான் அமரவிந்த லோச்சனம் பிரஜாங்கனானாம் திவம் அஸ்பு தத்வனிகி தத்தினத்து நிர்பந்தன சப்தமே ஸ்ருதோ நிரசியதே ஏனதிசாம் அமங்கலம் அப்போ தயிர் சப்தம் சேர்ந்து வருது அந்த சப்தத்தால் நா நாலு பக்கத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகி போகின்றன எல்லா வைத்து எல்லாம் மங்களமா இருக்கு இப்படி ஆறு மேலே மூணே மூணு ஸ்லோகம் அந்த அத்தியாயத்தை முடிச்சிருவோம் उदिते பகவத்துகவதி சூரியே நந்த்வரிவோ திருஷ்டா ரகும்பம் கசையே திச்சுவன் பகவதி உதி சூரியே நந்த்வரிவோ திருஷ்வா சார்கும்பம் கசிவன் அக்ரூராகம் யம்சியே மதுபுரி கிருஷ்ணா கமலோச்சன அக்ூராம் வா கம்சார்கனோ மதுபுரிய கமலோச்சனே திருத்திம் இரீழா வதந்தீனா உதவ அகாதி கட் க கார அம் சரி அம் சி அேத்திய நஷியம் இது தீனீன உதவிய அகாத்து கிருத்த நீக்கம் நாற்பத்தொம்பதாவது அயமான வரமான அந்த ச உத உதவசந்தேஷம் முடிய அதாவது நந்தகோப்பசோரா கொடுத்த சந்தேகமான அத்தியாயம் முடிகிறது மறுபடியும் பார்ப்போம் நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஒம்பது மூணு ஸ்லோக்கம் பகவதி உதிட்டே சூரியே நந்திவிரஜோகசா திருஷ்வாரம் சாரகும்பம் கசாமிதிச்சாவன் பகவதி உதி சூரியே நந்த விரஜோகசா திருஷ்வாரம் சாரகும்பம் கசாயமிதிச்சாவன் ஆக்ரூராம்வா ய கம்சாத்தரணித்தோம் எரிணித்தோ மதுபுரியம் கிருஷ்ணா கமலோச்சன अक्रूरागर किसारक यी तो मधुपुरी कृष्ण कमलोचन किं सारियशी अस्र्तुप्रेतृति स्त्री वदीना उद्धव अध्यघा अघातीता किं सारियशी अस्र् प्रेत निष्क स्त्रीण वह उधवाघातिक நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த அத்தியாயம் முடிகிறது அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுக பிரம்மர்ஷிகள் பார்ப்போம் புத்தவர் இப்படி பேஷண்ட் இருந்து காலங்கார்த்தால் விடிய காலையில் அந்த கோகுலத்து ஸ்திரீகள்லாம் தயிர் கடைந்து அப்படி அழகாக இருந்தது அவர்கள் கண்ணனை பற்றி பாடக்கூடிய பாட்டுகளுடைய சப்தமும் தயிர் கடையக்கூடிய சப்தமும் சேர்ந்து எல்லா சப்தமும் சேர்ந்து திக்குகளில் அமங்கலங்களை போக்கெடுத்தி சூரிய பகவான் உதித்தார் அப்போ உதீனமான போதும் கோபஸ்ரீகள்லாம் நந்தகோபுருடைய வீட்டு வாசலில் தங்கமயமாக சுரணமயமான ஒரு தேரை பார்த்து யாருது யாருது யார் இது பேசிக்கொண்டார் உடனே ஆமாம் ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன கிராமம் எல்லோரும் ஒத்தருக்கு ஒத்தர் என்ன நடக்குது என்னன்னு தெரியும் அப்போது கோபஸ்ரீகள்லாம் நந்தகோபுருடைய வீட்டு வாசல் இருக்கக்கூடிய அந்த தேரை பார்த்து யார் இது யார் யார் வந்துக்கா யார் யார் வந்து கம்ச கம்சனுடைய அந்த ராட்சசனான கம்சனுடைய காரியத்தை அசுரன் காரியத்தை நிறைவேற்றி வரும் யாரால இந்த தாமரை கண்ணனான அந்த கமலத்தையும் லோச்சனம் கமலம் மாதிரி இருக்கக்கூடிய அகந்த விரிந்த கண்கள் அழகான தாமரை கண்ணனான கிருஷ்ணனை மது மதுவா மதுராவுக்கு மதுரா புரிக்கு அழைச்சின்னு அந்த அக்ரூரே மறுபடியும் வந்துக்காரன்னு முன்னால் செய்த காரியத்தால் திருப்தி அடைஞ்ச தன்னுடைய யஜமானனுக்கு நம்மால் திருப்தியை செய்வேக்காக போகிறாரு என்ன அதாவது மறுபடியும் ஆனால் போயிட்டாமா இருந்தாலும் வேறு ஏதாவது பண்ண போகிறாரு என்ன இப்படியே ஸ்திரீகள்லாம் வந்து பேச்சு கண்டிருக்கோர் உத்தவர் வந்து பிராத்தக்கால் அனுஷ்டானங்கள் முடித்து கொண்டவராக அங்கே வந்தார் பிராத்தக்கால் அனுஷ்டான ஸ்தானம் அவருக்கும் உபநயனமாகிருக்கும் ஏன்னா கற்றுக்கார் கிரகத்திட்ட சிஷியராக இருந்திருக்கார் அதனால் பிராத்தக்கால் கிருதா அந்நிகா கிருதாநிகா பிராத்த கால அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு அங்க வந்தார் விவரமா பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் இப்படி சூரிய பகவான் உதிக்கிறார் கார்த்தால வேண கார்த்தால வேணும் நந்தகோர் வீட்டு வாசல்ல தங்க மயமான தங்க மயமான அப்படி ஒரு ரத்தம் நிற்கிறது இதை பார்த்து கோகுல வாசிகள் கோபத்திரிகள்லாம் யாருது யாருது யாருடைய ரத்தம் அப்படின்லாம் கேட்டு ஒத்தருக்கு ஒத்தர் கேட்டுக்கிறாள் கம்சனுடைய விருப்பத்தை நிறைவேற்றின கம்சனுடைய ஆக்யம் விருப்பத்தை நிறைவேற்றின அக்ளூரை வந்து கரென்ன இப்படிப்பட்ட தாமரை கண்ணன் அழகான கமலனுமே கமலம் போன்ற அகந்த விரிந்த அழகான கண்ணை கொண்ட நம்முடைய கிருஷ்ணனை முதரை கழிச்சின்னு போனார் அந்த அக்ளூர் வந்து கரண் ஏற்கனவே நம்ம கண்ணனை அழிச்சின்னு போய் அந்த கெட்டவனான கம்சனுக்கு சந்தோடத்தை கொடுத்தார் இப்போ இறந்து போயிட்டான் அவனுக்கு வந்து அந்திமக்கிரிகளெலாம் நம்மளை கொண்டு நிறைவேற்றப்படுறாருன்னா இப்படி கடைசி காரியம் பண்ண வேண்டும் நம்மளை கொண்டு இப்படி பெண்கள்லாம் பேசிட்டு இருக்கார்கள் திரைகள் பேசிட்டு செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உத்தவரங்கு வந்தார் உத்தவரங்கு வந்து சேர்ந்தார் அந்த இடத்துல அவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடுத்த நாற்பத்தி ஏழாவது தியானனால் ஒசத்தியான அத்தியாயம் இது விரகத்தை அடி ஹையஸ்ட் லெவலில் காமிக்கக்கூடியது அவர்களுக்கு வந்து கோபியர்களுடைய அந்த பரம பிரேம பக்தியை விரக பிரேம பக்தியை கண்ணண்ட கொடுத்த அந்த பக்தியினுடைய பராகாஷ்டை காண்பிக்கிறாப்புல இருக்கும் அது பிரமர கீதம்லாம் இருக்கு காமிக்கிறார் ஒரு ஒரே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சுருக்கம் सप्तारी के गोपिका बोधय उद्धव तम अप्य अगमत्पुरी सप्तचर शेत कृष्णादेशन गोपिका बोधय उधव ताप्य अगमत् உத்தவர் வந்து கிருஷ்ணன் உத்தரவுப்படி கோபிகளுக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணி தத்தம் ஞானம் தெரியும் ஞானின்னு சொன்னால உபதேசம்ட்டு அவர்கள்ட்டேர் விடைபெற்றுக்கொண்டு மதுரை அடைந்தார் இதுதான் இங்கே காண்பிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறார் மாலைன்னு பின்னால் வரும் துளசி மாலைன்னு சொல்கிறார்கள் தாமரசமணி மாலைன்னு சொல்கிறார் நவரத்தன மாலைன்னு சொல்கிறார் பல விதத்தில் சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை புஷ்கர மாலைன்னு அது வந்து துளசி மாலையாக வச்சுக்கலாம் தாமர ரசமாக தாமர ரசமான மணி மாலைன்னு வச்சுக்கலாம் நவரத்ன மாலைன்னு வச்சுக்கலாம் பொதுவாக வந்து அந்த தாமரையா புஷ்பச்சார பண்ண மாலைன்னு சொல்லப்படுது பார்ப்போம் ஸ்ரீசுகோ வாஜா தம் வீட்சானுச்சரம் உதஸியா பிரலம்பா நவக்சலோச்சீரம் புஷரமலி லசன் முக்கவி மணிமண்டலம் ஸ்ரீசுகோ தம் வீட்சானுச்சரம் உதஸியா பிரலம்பா நவகஞ்சலோச்சனம் பீத்தம்பரம் புஷரமலிம் லசன் முக்கவி மணிமஷ்டுண்டலம் சுச்சிஸ்மின கோயமீச்சர் குதச்ச குத்தூஷணா இது ஸ்ம சர்வரிசுக்கமுத்தம்லோக்கம் பிரயேவனேஷத்தக பிச்சன் உபவிஷ்டமா விதாசந்தேசரம் ரமதி நாழிகே மருபுடியம் ஒண்ணுலந்து முதலஞ்சுக்கா கிருஷ்ணாப்பணம்